எல்லா காரியங்களிலும் தமது வேலைக்காய் காத்திருந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏற்ற காலம் ட்யூ டைம் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் எழுபத்தி ஐந்து உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றன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 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்திலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதிபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் வண்டல்களை உறிஞ்சி கொடிப்பார்கள் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோவின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் துன்மார்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று பேரு ஐந்து ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சப்மிட் யுவர் செல்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் சோ ஹி மே எக்ஸால் யூதர்களின் கூடார பண்டிகை நெருங்கி வந்து கொண்டிருந்தது பண்டிகைக்கு போய் வெளிப்படையாய் அற்புதங்களை செய்யும்படி இயேசுவின் உடன் சகோதரர் அவரை வற்புறுத்தினார்கள் பிரபலமாயிருக்க விரும்புகிற யாரும் மறைவிலே ஒன்றையும் செய்ய என்றார்கள் அவர்கள் இதை நீங்கள் யோவான் ஏழு நான்கிலே வாசித்து பாருங்கள் ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உயர்வுபாரிசு செய்தது தமது சொந்த சகோதரர் எனினும் அதை நிராகரித்து விட்டார் இயற்கையான சுபாவம் உள்ள மனிதன் தேவ காரியங்களை அறிய என்றும் ஊனியல்பு சிந்தை கடவுளுக்கு விரோதமான பகை என்றும் இயேசு அறிந்திருந்தார் இன்று பிரசங்குமாறு பலர் இறைவனது பரிபூர்ண சித்தத்திலிருந்து விலகியது வேண்டாத ஒப்புமையினாலும் ஸ்ட்ரெயிண்ட் கம்பாரிசன் தவறான ஆலோசனைகளினால் தானே ஐயகோ பிரபலத்தை இச்சித்ததால் எத்தனை ஊழியங்கள் கேடடைந்து வியாபாரமயமாகிவிட்டன ஏசாயுவின் தரிசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அங்கே சேராபின்கள் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன என்ன செய்தார்கள் இரண்டு செட்டைகளை வைத்து தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள் அடுத்த இரண்டு செட்டைகளை வைத்து தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டார்கள் மீதி உள்ள இரண்டு சட்டுகளை வைத்து அவர்கள் பறந்து அங்கே திருப்பணி செய்தார்கள் நாம் ஊழியம் இப்படிதான் செய்ய வேண்டும் நம்மை நாம் மறைத்து கொண்டு ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும் கிழக்கில் இருந்தோ மேற்கில் அல்ல மேலிருந்தே உயர்வு வரும் என்று இயேசு அறிந்திருந்தார் திடமான இவ்வெண்ணத்தினால் தான் மலையுச்சியிலிருந்து வந்தது ஒரு சோதனையை அலட்சியமாய் பிசாசு அவரை ஒரு பெரிய மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி பூமியினுடைய ராஜ்யங்களையெல்லாம் அவருக்கு காட்டு என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் நமக்கு சொந்தமாகும் என்றார் ஏசுவோ எல்லா முழங்கால்களும் முடங்கி தனது கர்த்தத்துவத்தை அறிக்கை பண்ணவிருக்கும் பிதா குறித்துள்ள காலத்திற்காக காத்திருந்தார் அதற்கிடையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள தன்னை அவர் பயிற்றுவித்திருந்தார் இயேசு ஐந்தப்பம் இருமீனை கொண்டு பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்து பின்னர் மீதியானவைகளை பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பப்பட்டதை கண்ட மக்கள் அவரை அரசராக்கும்படி பிடித்து கொண்டு போக விரும்பினார்கள் தந்தையின் வேலைக்காக காத்திருந்த இயேசுவோ அதை அறிந்து அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஏறிவிட்டார் இதை யோவான் ஆறாமத்தியாயத்திலே வாசித்து பாருங்கள் ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்தும்படி அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று இளைஞருக்கு போதித்ததை இன்றைய மனநசனத்தில் நாம் கற்றோம் கடவுள் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒரு மனிதனும் நம்மை தூக்க முடியாது அவர் நம்மை வைத்துள்ள இடத்திலிருந்து எவரும் நம்மை இறக்க முடியாது மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன் கடவுள் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒரு மனிதனும் நம்மை தூக்க முடியாது அவர் நம்மை வைத்துள்ள இடத்திலிருந்து எவரும் நம்மை இறக்க முடியாது No man can lift us to a place that God has not designed for us. Nor can any man bring us down from where God has placed us. நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை கடவுள் சரி கட்டுவார் இச்சத்தியத்தை எவ்வளவு சீக்கிரம் கற்கிறோமோ அவ்வளவு மேல் அப்பொழுது குழப்பங்களும் போராட்டங்களும் நமக்கு குறையும் நம்மை நாமே உயர்த்தி பிரபலமாக எடுக்கும் முயற்சிகள் யாவும் நம்மை பிசாஸின் கைகளில்தான் ஒப்படைக்கும் முடிவோ பரிதாபமாயிருக்கும் எனவே பொறுமையாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன் ரோஜா மொட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ரோஜா மொட்டை ஒரு சுத்தியலை வைத்து அடித்து நீங்கள் விரிய செய்ய முடியாது அது தன்னால் விரிய வேண்டும் அதே விதமாகத்தான் ஆண்டவருடைய ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கும் பொழுதுதான் அது அழகாக விரிந்து மலர்ந்து ஆண்டவரே மகிழ பெண்ணும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையும் உம்மை தாழ்த்தினதால் அல்லவோ பெற்றீர் வாலிபரே நங்கையரே ஊழியரே ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகொள் அடங்கியிருங்கள் சப்மிட்டிவர் செல்ஸ் under the mighty hand of அண்ட் தைரி ஹேண்ட் ஆஃப் காட் ஸோ எக்ஸால் ஜெபிப்போமா நல்ல ஆண்டு வரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் துதிக்கிறோம் எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ள மக்களை எங்களுக்காக தூண்டிவிட்டு நாங்கள் பிரபலமாகிக் கொள்ள எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம் அது பல வகைகளில் பல கோணங்களில் பல ரூபங்களில் வரும் ஆண்டு வருது அது எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக வரும் எங்கள் உறவினர்கள் மூலமாக கூட வருமானது ஆனால் இவைகளையெல்லாம் ஏசு எவ்வளவு அழகாக அடையாளம் கண்டு பிதாவே உங்களுடைய வேலைக்காக அவர் காத்திருந்தாரே அவர் ஏமாந்து போகவில்லை அவருடைய எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி ஒரு பெரிய நாமத்தை கொடுத்து எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க செய்ய தேவரீர் வாக்களித்தீரே இந்த அருமையான ஒரு முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்னால் நாங்கள் நிறுத்திக்கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவிதார் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உலகத்தினுடைய வணிக முறைகளிலே வியாபார முறைகளிலே நாங்களும் சிக்கிக்கொள்ளாதபடி பெலிஸ்தியரிடமிருந்தும் எகிப்தியரிடமிருந்தும் நாங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடி நாசரேத்தூரின் எளிய தச்சனிடம் இருந்து இயேசுவை நாங்கள் இபிதமாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று தேவரீர் நாங்கள் பொறுமையாக நிதானமாக பிடிப்பாய் இறுதி இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்